சந்திக்கும் போது கை குழுக்குவது சிரித்த முகத்துடன் வரவேற்பது நல்லவரின் கையை முத்தமிடுவது தன் குழந்தையை அன்பாக முத்தமிடுவது பயணத்தில் இருந்து கட்டி அணைப்பது விரும்பத்தக்கதாகும் தலை குனிந்து பணிவது கூடாது